तुल्य ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாயீத்தம்து நம்துன்தீமீ சோனித் அன்கேத்தி பிமா பிரி நரவான்ஸ்ணர் பராபக்தனுடைய லட்சணை இந்த ஸ்லோகத்தில் பூர்த்தி செய்கிறார் பராபக்தன் எப்படி இருக்கிறான் துல்லிய நிந்தா ஸ்துதிஹி துல்லியம்னா சமமாகன்னு அர்த்தம் ஏற்கனவே சமஹாங்கிறது இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் படித்தோம் இந்த இடத்துல துல்லியங்கிற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார் நிந்தான்னு சொன்னால் பிறருடைய இகழ்ச்சி ஸ்துதிகின்னா பிறருடைய புகழ்ச்சி புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் அவன் ஒன்றாகவே கருதுகிறான் புகழ்ச்சியும் இகழ்ச்சியையும் அவன் பொருட்படுத்துவது கிடையாது அவனுடைய அந்த உயர்ந்த ஞானத்தின் கோணத்தில் புகழ்பவனும் புகழுக்குரியவனும் இகழ்பவனும் இகழ்வுக்குரியவனும் ஒரு மாயத்தோற்றம் என்கின்ற சிறந்த உயர்ந்த ஞானம் அவனிடத்தில் இருக்கிறதுனால அவன் புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் அவன் ஒரு கருதுகிறான் அந்த ஞானத்தின் வலிமையினால அப்புறம் மௌனி மௌனின்னு சொன்னால் பெரும்பாலும் அவன் பேசுவதில்லை மிக தேவையாக ஏதேனும் இருந்தால் இறைவன் நமக்கு தொடர்புக்காகத்தான் இந்த பேச்சுங்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் பிறருக்கு நம்முடைய தேவைகளை உணர்த்துவதற்கோ அல்லது நாம் என்னுவதை பிறருக்கு தகவல் சொல்லுவதற்கோ இந்த வாக் சக்தி என்பது நமக்கு இருக்கிறது ஆனால் இவன் பெரிய உண்மையை அதாவது மௌனம் பேச்சு இரண்டுக்கும் அடிப்படையாக இருக்கின்ற அந்த மெய்ப்பொருளை உணர்ந்துவிட்ட காரணத்தால் இவனுடைய உள்ளம் அந்த ஞானத்தின் வலிமையினால் அடங்கி விடுகிறது எண்ணங்கள் அதிகமாக தோன்றுவதில்லை எண்ணங்கள் தோன்றினால்தான் பேச முடியும் ஆக பேச வேண்டிய விருப்பமும் இவனுக்கு இல்லை சிலருக்கு பேசவில்லை என்றால் வாழ முடியாது இவனுக்கு பேச்சற்ற அதாவது மிகவும் பேச்சு குறைந்திருக்கும் தன்மை இயல்பாகவே இருக்கிறது எனவே இவனை மௌனி என்று புகழ்ந்து பேசுகிறார் பகவான் ஆக இங்கே புகழதுங்கிறது விவகார திருஷ்டியிலங்கிறது மறந்துடக்கூடாது ஆனால் அதே சமயம் ஞான பலத்தோடையும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஏனக்கேனச்சித்து சந்துஷ்டா இந்த உடம்பை காப்பாற்ற விஷயத்தில் கூட அவன் எந்த விதமான வசதியையும் எதிர்பார்க்கறதில்லை எது கிடைச்சாலும் சரி எத்தகைய ஆடையாக இருந்தாலும் எத்தகைய உணவாக இருந்தாலும் அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை கிடைத்ததை கொண்டு மன அடைபவன் உடலின் தேவைகளுக்கான வசதிகளை குறித்து அவன் எப்பொழுதும் நிறைவாகவே இருப்பவன் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சி அடைபவன் அணிகேதா அணிகேதான்னு சொன்னால் அவனுக்கென்று இருப்பதற்கு அவனுடைய உடலை வைத்துக் கொள்வதற்கென்று ஒரு இருப்பிடம் இருக்காது இப்போ அப்படிலாம் இல்லை நிறைய பேர் இருப்பிடம் வைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அது நம்ம பேர்ல எல்லாம் பதிவெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு லேண்டை நம்ம நம்ம பேரில் வச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது எண்ணமே கிடையாது ஏன்னா முக்கியத்துவம் இல்லாத போது தன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இல்லை இந்த உடலின் தன்மை என்னவானாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை அவனிடத்திலே அறிவின் வலிமையினால் இருக்கிறது ஆகவே ஆதிசங்கர சொல்கிறார் அநிக்கேதா நிகேதகான்னா ஆசிரயா சார்ந்திருத்தல் நிவாசகா நியதகா ஒரு இப்படித்தான் இருக்கணும்னு அப்படி கிடையாது எங்கே வேணாலும் அவன் தங்கிக் கொள்வான் ந வித்திய எஸ்எா அணிகேதஹா அதாவது சார்ந்திருப்பது வசிப்பதற்குரிய இடம் இப்படிப்பட்ட இடம்தான் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவனுக்கு இல்லை அடுத்தது ஸ்திரமதிஹி எப்பொழுதுமே அவன் அந்த மெய்ப்பொருள் தத்துவத்திலேயே தன்னுடைய எண்ணங்களை வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவன் விலகுவதே இல்லை அவனுடைய எண்ணங்கள் வே அந்த மேலான மெய்பொருளை சார்ந்து அதை குறித்த எண்ணங்கள் உடையதாக அம் மெய்ப்பொருளிலேயே அடங்கிய எண்ணங்களாக அவைகள் இருக்கின்றன அப்படிப்பட்ட பக்திமான் எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை பகவான் உபதேசம் செய்திருக்கிறார் அடுத்த ஸ்லோகத்தை நாளை படிப்போம் துல்லியா திரு மௌனி சந்துஷ்டோ ஏன கேனச்சி